تَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ في الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَبْدَعُونَ نُزْلًا مِنَ غَصُورِ الرَّحِيمِ وقال النبي صلى الله عليه وسلم من خاف أذلج ومن نذلج بلغ المنزل ألا إن قدعة الله غاليا படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடியிருக்கிறப்பு எங்களைய படைத்தவன் எங்களைய பராமரிக்கிறவன் எங்களைய போஷிக்கிறவன் அந்த அல்ல உலகத்துல அல்லாஹாக்கு சுபகான ஹூ ஒவ்வொரு மனிதன ஒவ்வொரு நிலைமைகள்ல வச்சிருப்பான் ஆனா அல்லாஹாக்கு சுபகான ஹூ வச்சால எதிர்பார்க்கறது என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் அவரை எந்த நிலைமையில அல்ல வச்சிருக்கிறானோ அந்த நிலைமையில இருந்து கொண்டு அந்த மனிதன் அல்லாஹோட எவ்வளவு தொடர்பு வைக்கிறான் என்பது எந்த நிலம இருந்தாலும் சரி சிலர்களை தனவந்தர்களாக சிலர்களை இலைகளாக சில மக்களை படித்தவங்களாக சில மக்களை பாமர மக்களாக படிப்படி இல்லாதவர்களாக ஒவ்வொரு நிலமையில அல்லாஹுக்கு சுகான ஹும் அட்டா தான் வச்சிருக்கேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அந்த எதிர்பார்க்கிறது என்னன்னா அந்த ஒவ்வொரு நிலைமையில இருந்து கொண்டு அந்த மனிதன் அல்லாஹோர் எவ்வளவு தொடர்பு வைக்கிறார் அல்லாஹ் மகாணும் கிட்ட இப்படி ஒரு திருப்பி இல்லை மட்டும் தான் சுருங்கம் போவாங்க இலைகள் சுருங்கம் போக ஆண்கள் மட்டும் தான் போவாங்க பெண்கள் போக மாட்டாங்க இல்லை எல்லா மக்களும் சுர்க்கம் போவாங்க அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அல்லாஹோட எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறாங்களோ அதை அந்த மனிதர்களுக்கு அல்லஹாக்கு மத்தியில் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அல் சிறந்ததா அல்லது அல் சபீர் சிறந்ததா அப்படி என்ன அல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பணக்காரன் சிறந்ததா அல்லது பொறுமை செய்யக்கூடிய ஏழை மனிதன் சிறந்ததா உங்களுக்கு எப்படி இந்த ரெண்டு பேர்ல யாரு சிறந்தது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கூடிய பணக்காரன் சிறந்ததா அல்லது பொறுமை செய்யக்கூடிய ஏழை சிறந்ததா யாரு சிறந்தது பொறுமை செய்யக்கூடிய ஏழை நன்றி செலுத்தக்கூடிய பணக்காரனை வீடு அல்லா இடத்துல சேர்ந்தார் ஒரு சரி இருக்கிறார் நல்ல வசதி அவர் எல்லாத்துக்கும் சதக்கா கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் மசித் கெட்டார் மதுர கெட்டார் ஏழைகளுக்கு அல்லாக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார் இன்னொரு இருக்கிறார் அவருக்கு தின்றத்துக்கும் ஒன்றும் இல்ல துடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்ல ஆனா பல்ல கடிக்கொண்டு பொறுமையா அல்லாவோட நெருக்கமாக இருக்கிறார் அல்லா சொல்ல இவர் திறந்தவர் முந்தி சொன்ன வசதி உள்ள செலவழிக்கிறவரை விட இவர் திறந்தவர் எந்த அளவுக்கு கிஷாப்ல எழுதுறாங்கன்னா இவங்க அஞ்சூறு வருடங்கள் நேரத்தோட போவாங்க சொர்க்கத்துக்கு பணக்காரண விட அஞ்சூறு வருடம் நேரத்தோட போயிடுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நெடிசெல்லாக இவர் செல்லவங்க யாராக இருக்க வேண்டும் நபி சார் அல்லாஹு அலி வசலமோட துவா பாருங்க நாங்க வாழ்க்கையில் வாழவே யாரு நபியம் யால ஒரு மிஸ்டீனாக சாதாரணமான ஒரு மனிதனாக வாழவே வச்சிடுவாயா அப்படியா நம்ம দোয়া கேக்கல يا الله เนี่ย பெரிய மல்டி மில்லியனராக பணக்காரனாக ஆக்கி द्या يا الله அவங்களோட வாழ வைக்க டியால் அவங்களோட மௌத் ஆக்கி द्या அப்படி கேட்கவே இல்ல الله கு Subhanahu Wa Ta'ala ஃபத்தி நபி அவர் சொன்னாரு taalani rabbi ay yaj'al li basaha maqta zahaba taqul la ya rabbi aj'u yawman wa asba'u yawman நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த அல்லாஹ் என்ன கிட்ட கேட்டான் இந்த அல்லாஹ் என்ன கிட்ட கேட்டான் முஹம்மத் மக்கள் இருக்கூடிய சின்ன சின்ன மலைகள் எல்லாத்தையும் தங்கமாக்கி தரவா சொல்லு அல்ல சின்ன சின்ன மலைகள் இருக்கிற இந்த மலைகள் எல்லாம் தங்கமாக்கி உங்களுக்கு சொந்தமாக்கி தரவா நபி சொல்லி ஒரு நாள் பத்தியில இருக்கிறேன் அடுத்த நாள் சாப்பிடுற எந்த நாள் பசீலரிப்பேனோ உன்னின் பக்கம் நான் திரும்புவேனியா எந்த நாள் நான் சாப்பிடுவேனோ உனக்கு நன்றி செலுத்துவேனியா எனக்கு பெரிய இதுதான் சகோதரர்களே நண்பர்களே நாங்க சில நேரங்களில் விளங்குறோம் என்ன அல்லாஹ் தெளிவாகவே துணியா நீங்க ஏழைகளாக இருக்கிற விஷயத்தை பார்த்து நான் பயப்பட இல்ல சகபாக்களை பார்த்து நபியாம சொல்றேன் சஹாபாக்கல் அதிகமான ஏழைகள் நீங்க ஏழைகளாக இருக்கிற விஷயத்த பார்த்துட் பயம் என்னன்றா உங்களுக்கு துணியா கூடியதான் பயம் ஏன் அது கிடைச்சிட்டேன்டா உங்களுக்கு மத்தியில பெரிய போட்டிகள் உண்டாகும் ஒவ்வொருத்தரும் சண்டை பிடிக்கிறது ஆரம்பிக்கும் நடக்குதா இல்லையா பணத்துக்கு கூட சண்டுபிடிக்கிறாங்களா ஏழைகள் கூடிய சண்டை பிடிக்கிறாங்களா பணக்காரர்களுக்கு மத்திய கூட பசாத் சுத்தினா பாவம் எல்லாம் புரியவே நபி அவங்க சொன்னாங்க சகாபாக்கள் ஏழைகளாக இருக்கிற விஷயத்தில் எனக்கு பயம் இல்ல பணக்காரன் ஆகினால எனக்கு பயமா இருக்கிறதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் நாங்க முதலாவதாக முஸ்லிம்கள் என்ற ரீதியில என்னையல்ல நிலைமையில வைத்திருக்கிறான் அந்த நிலைமையை பொருந்து கொள்வதே அந்த நிலைமை அல்லா எனக்கு வழங்கி இருக்கிறான் அந்த நிலைமைய சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றது இருக்குது இது ஆக முக்கியமான ஒரு விஷயம் இது ஆக முக்கிய முஹம்மது இல்லன்னு சொல்லலுமா நபி சொல்லாஹுட வீட்டுடைய பைசை பற்றி ரஹ் நான் நபியவீட்டுக்குள்ள போனேன் கைய தூக்கினன் கூறலப்படுவது கைய விரிச்சா செலசெல்லப்படுவது இதை விட சின்ன உடுக்கிறாங்களா கை வெடிச்சா செலுத்தப்படுவதா நனி சொல்ல சுஜூதுக்கு போக நேரத்துல விரலால சுத்துவாங்க ஆய்ச்சியல்லாம் வந்தவங்களுக்கு அவங்க காலம் அடிச்சு செய்கிறத்துக்கு இடம் இல்ல வீட்டுக்குள்ள இதா தெரிசா இருக்குதா ஒரு நாள் ஈட்ட பழங்கள் நபிய சொல்றாங்க நீங்க சாப்பிட இல்லையா நீங்க சாப்பிட இல்லையா சொன்ன சொல்றேன் அவங்க சொன்னாங்க நாள் வந்திருக்குது மூம்மது வயசுக்குள்ள எந்த சாப்பாடும் போகல மூணு நாள் நாங்க மூணு நேரம் இருந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு நேரம் இருக்கின்றது இருக்குதா இல்ல ஹபீஸ் அலி வசல்லமா மூணு நாட்கள் சாப்பிடல நாலாவது நாள் நம்பியா சொல்லுங்க நாலாவது நாள் சாப்பிடலாம் மூணு நாள் ஒன்றுமே சாப்பிடல நம்ம ஐசா ரொம்ப நடிச்சலாக ஒன்பது மனைவிமார்கள் ஒன்பது மனைவிமார்கள் வீட்டுல ஒரு பொறைய பார்த்தாங்க ரெண்டாவது பொறைய பாத்தாங்க மூணாவது பொறைய பார்த்தாங்க அந்த மூணு பொறையா மூணு மாசம் பேசிட்டு ஆனா வீட்டுல பத்த இல்லன்னு சொன்னாங்க மூணு மாசங்கள் ஆக்கி தின்ற அளவுக்கு கொண்டு சிரிக்க எனவே நான் என்ன செல்ல வாரேன்டா எங்க உள்ளத்தில் ஒரு நாளும் அல்லஹாவை பத்தி ஒரு மன திருப்தி இல்லாத நிலம் உண்டாக கூடாது அல்லாஹிக்க கூடிய முகம்மது அல்லஹு அலி வல்லாமல் எந்த அளவுக்கு சோதிச்சானோ அந்த அளவுக்கு எங்கடைய யாரையும் எந்த சஹாபியையும் எந்த வழியையும் அல்ல சோதிச்சல் அல்லாஹ் மஹம்பத் கூட கூட அவனுடைய சோதனைகள் கூட இடம்பாடுகள் இருக்கிறது எனவே ஆக கூடையாக சோதிக்கப்பட்ட மனிதன் தான் எங்கட நிலைமையான கஷ்டமான நிலைமையில நதி சொல்லுவோம் ஏற்றுக்கொண்டான் எவ்வளவு யோசிச்சு பாருங்க தூண்யம் செய்யப்பட்ட ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல நாலு மகள்மார்கள் மூணு மகள்மார்கள் வபாசாகிட்டார் சின்ன காலத்திலே ஆம்பள புள்ளையில் மூணு பேரும் வபாசாகிட்டார் ஹயாத்தோட இருந்தது கடைசி காலங்கள்ல பாத்திமா மட்டும் தான் அந்த பாத்திமாவோட ஹாலாஸ் எப்படி என்றா ஒரு நாள் கேள்விப்பதோடு பாத்திமா ரவி அல்ல அவங்களுக்கு சுகம் இல்ல மகளட ஹாலா நபியாவின் சஹாபியோட பேசுட்டு கடவுள் தொடக்கறாங்கல்ல சொல்லாங்க நான் நதி வந்திருக்கிறேன் சூழல் நபி அவங்க தான் வந்திருக்கிறேன் உள்ள சத்தம் வருவது யார சூழல்லாம் எனக்கு எந்த முகத்தை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பொடவு வீட்டுக்குள்ள இல்ல யார சூழல்லாம் உங்களோட இன்னொரு சஹாதி வந்திருக்கிறாங்க நான் எப்படி கதவை துறை ஒரு முகத்தை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு முந்தாமியுடைய அளவுக்கு பொடவு இல்ல மகளுக்கு நபியாவங்க போறவே கழிச்சு அப்படியே போடுறான் அதுக்கு புறவு மறைச்சு கொண்டதுக்கு புறவுதான் கதவை துடைக்கிறான் எம்ராடி பண்ணு ஹுசைன் செல்றாங்க நபியாவங்களும் அழுகுறாங்க சாத்திமாவும் நபி அவன் சொல்றாங்க பாத்தியமா அளவான மழவான மழவான ஆறுகள் செல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்ல இடத்துல புள்ளையுக்கு பால் குடுக்கறதுக்கு ஏந்த உடம்புல சக்தி இல்ல தின்றதுக்கு சாப்பாடு இல்ல நபியாவன் சொல்றாங்க அலாதீங்க அலாதீங்க நபிய சொன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த பொறுமை இதுக்கு அல்ல வச்சிருக்க கூடிய சூழல் என்ன செய்யுத சொல்லிச்சா இதுல அதுல நீ உலகத்துல ஆக சிறந்த பெண்களுக்கு தலைவியாக அப்ப யோசிங்கிற நிலமைக்கு முன்னால எங்களுக்கு அப்படி ஒரு சோதனை அல்ல தரவே இல்லை அவ்வளோ சோதிச்சு நடித்தலவா உதயவ செல்லமா எவ்வளவு சந்தோஷமாக நடித்தளவா உதய செல்லுவாங்க அல்லாஹுடைய கதிர அல்லாவுடைய விஜயங்களை ஆசையோடு எடுத்துக்கொண்டா நண்பர்களே நான் என்ன செல்ல வாரேன் என்றா அல்லாஹா எங்களே ஒரு உலகத்தில் ஒரு நிலைமையில வைத்திருப்பான் அந்த நிலமையை பொருந்து கொள்றது ஆகியம் அந்த நிலைமையில அல்லாஹுடைய கூட்டாளி ஆகிறது ஆகியம் இருந்து அல்லாவுடைய வழியாக ஆகிறத விட நண்பனாக ஆகிறத விட ஏழையாக இருந்து அல்லாஹுடைய நண்பனாக ஆகிறது வே சரி கன்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஏன் அல்லாஹுடைய உள்ள அவங்களோட நான் இருக்கிறேன் அதிகமாக மறவி உண்டாகும் ஏழைகளுக்கு அதிகமாக அல்லவுடைய விசிறன் உண்டாகும் அல்ல எப்படி வச்சிருக்கிறான் கன்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே நான் என்ன செல்ல பாக்குறேன் வரக்கூடிய நிலைமைகள் சோதனைகள்ல இருந்து நாங்க வெளியே வாரது எப்படி அல்லாஹுடைய மஹபத் அடைகிறது இதுல ஆக முக்கியம் தான் அல்லஹா அழகானோட மஸிதான் ஒரு அழகான ஒரு மஹல்லா ஒன்று தந்திருக்கிறான் இந்த மஹல்லாவோட இந்த மஸ்ஜி அதிகமாக தொடர்பு கஷ்டமான நிலைமைகள் சோதனைகள் வந்தாலும் மனிதன் எப்ப மசிதோட தொடர்பு வைப்பார் சகாபாக்கள் நல்ல ஞாயம் வச்சுக்கணுமோ அவங்க அதிகமான காலங்களை மசிதுல தாங்க பிரச்சனை வந்தா மஜிதுக்கு வருவாங்க சொல்லுவாங்க அல்லாஹிட்ட கேட்பாங்க பிரச்சனைகளை மசிதுக்கு கொண்டு வந்தாங்க ஏன் அல்லாஹுடைய வீட்டுக்கு கொண்டாடாம ஏன்னு யார்த்த வீட்டுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகிற அத்தியார்ட வீட்டுக்கா பிரச்சிதந்த வீட்டுக்கா எந்தான் எங்களுக்கு அல்லாஹுடைய வீடு எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் அதிகமாக இருக்கா அல்லாஹுடைய ரஷ்ம கிறங்கக்கூடிய மசித்களுக்கும் அல்லா ரஷ்மஸ்களை யாரெல்லாம் மசிதுக்கு வராங்களோ அந்த மஸித்துல இருந்த ரஷ்மத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறான் மஸிதுக்கே வராத மனிதனு கைது அல்லாவுடைய ரஷ்ம கிடக்க போகுது அதிகமாக மஸிதுக்கு வரக்கூடிய மனிதன் விஷயத்துல ஹபீஸ்ல வருவது அவங்க மஸ்ஜிதுடைய தூந்தல் அவங்களுக்கும் சுகம் இல்லாம போனா மஸிதுக்கு வராம இருந்தா மஸிதுல உள்ள மலாய்கா மார்கள் இவங்கள நோய்களை விசாரிக்கிறதுக்கு போவாங்க வீட்டுக்கு எங்க இந்த அப்துல்லா வரல அப்து ரஹ்மான் வர இல்ல அடிக்கடி மசிதுக்கு வரவர் தானே அவசியத்தை நாங்க கை பார்க்க மலாய்கா மார்கள் போவோம் ஹரீஸ்ல வருவது அடிக்கடி மஸித ஹயாஸ் ஆகக்கூடியவர் மஸிதுல காலத்தை கழிக்க கூடியவர் அவர் மஸ்ஜிதுல இருந்து தன்னுடைய துனியாவுடைய வேலைகளுக்கு போகக்கூடிய நேரத்துல மலாய்கள் இவருடைய உதவிக்கு அல்லா இருக்க எனவே கன்னியாசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியம்தான் மசித்களோட தொடர்ந்து வைக்கிறோம் சஹாபாக்களும் மஸித்களோட தொடர்ந்து வைக்க பாருங்க சேல சகாபாக்கள் பணக்கார சகாபாக்கள் எல்லாமே மஸிதோட தொடர்ச்சு பிரச்சனைகள் வந்தாலும் மஸிதுக்கு தான் வந்தா மத்திக்கு வந்த நேரத்துல அங்க உள்ள நதித்தலாக வரைவ செல்லும் அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்தான் தீர்வு ரெண்டு முறை உண்டு இப்ப நடக்கக்கூடிய பயசுல் மால் பைசு ஜக்காத் என்ற அமைப்பு நவியா உதவி செஞ்சாங்க ஆனா அதை விட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நதித்தலாக வரைவ செல்லும்பவங்க பயசுல் மால் பைசுல் ஜக்காத்த விட சகாபாக்களை அல்லாவோட தொடர்புள்ள மக்களாக மாற்றிட்டாங்க இதுக்குரிய சம்பவங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே எனவே வந்திருக்க கூடிய ஆண்களும் தான் பெண்களும் தான் அல்லாஹோட தொடர்புள்ள மக்களாக பிரச்சனைகள் அல்லாஹுக்கு முன்னால அல்லாவுக்கு முன்னால நாங்க வெப்போம் என்ன பிரச்சனை வாருது அங்கிருந்துதான் அவனோட தொடர்பு வச்சா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் சகாபாக்கள் வாழாங்க மத்திளை தங்குறாங்க நதியவங்க கேட்கிறாங்க மகாதிபு ஜபர்லாக வந்துருந்தாங்க மஸ்தி மொஹாபி சரிங்க மஸிது சொன்னாங்க யாரும் சொல்ல சரியான கடன் ஊட்டாள வெளியே இறங்கியல அந்த நிலைமைக்கு கடன் கடன் காரணம் வீட்டுக்கு வாங்க என்ன செய்யறது இல்ல நிலைமையில நடிச்சலாக செல்லும் சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு துவாவுன்னு படிச்சுட்டாரன் சொல்லல நாங்களுக்கு ஜக்காத்ல இருந்து உதவி செய்யறேன் சொன்ன படிச்சுாரளவுக்கு கடன் இருந்த செல்லுல்ல بِٱلْأَذْكَى ٱلْطَيْرِ إِنَّكَ عَلَىٰ كُلِّ شَىْءٍ قَدِيرٌ تُجِلُّ ٱلَّيْلَ فِى ٱلنَّهَارِ وَتُجِلُّ ٱلنَّهَارَ فِى ٱلَّيْلِ وَتُخْرِجُ ٱلْحَيَّ مِنَ ٱلْمَيِّتِ وَتُخْرِجُ ٱلْمَيِّتَ مِنَ ٱلْحَيِّ وَتَرْزُقُ مَن تَشَآءُ بِغَيْرِ حِسَابٍ إِنَّ ءَايَتِهِۦ لَوَجِهُ رَحْمَٰنِ ٱلدُّنْيَا وَٱلْءَاخِرَةِ وَرَحِيمٌهُمَا கொஞ்ச நாள் ஓதினாங்க வாதி குரு ஜபர் ரபி அல்லது சொல்றாங்கல்ல விஷயம் ஜ உதவி செஞ்சாங்க அவங்க வந்து விசாரிக்கல ஹெட் ஆபீஸ் சொன்னீங்கன்னா அவன் எல்லாத்தையும் சகோதரர்கள் நண்பர்கள் இது உறுதுவா அடுத்ததா ஓகே அபு உமாமா ரஃபி அல்லீச படிச்சு தந்த ஒரு துவா தான் காலையில மாலைல நீங்க கடன் சொல்லு அபு உமாமா அல் ஜஹீரி ரபி அல்லாஹ்வான் கடன் பிரச்சனை துவா ஒன்னு படிக்கிறேன் அந்த துவா ஓகு நீங்க என்ன உங்களோட பிரச்சனை இல்லாம சொன்னாங்க என்ன துவா சொல்றாங்க காலைய மாலை மாமா ரஃபாங்க உதவி செஞ்சிருந்தாலும் அவசரமாக முடியாது எத்தனையோட மனிதன் ஓதுவானோ அல்லாஹ பிரச்சனை நிச்சயமாக இல்லாமா இரண்டாவது மூணாவது ஒரு சகாபி வாரம் கடன் சொல்றேன் சரியான பிரச்சனை என்ன அலி சொல்லுங்க இன்னும் லேட்டான ஒரு விஷயத்த படிச்சு தந்தா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க வீட்டுக்குள்ள போறீங்கள்ள வீட்டுக்குள்ள போல ஸ்தலாம் செஞ்சுட்டு போங்க ரெண்டாவது எந்த பேருக்கு ஸ்தலவா சொல்ல சொல்லுங்க மூணாவது இந்த சூடாவே எவ்ளோ நேரம் போகும் உதாரணத்தை வீட்டுக்குள்ள போறேன் அஸ்லாம் வரமத்துல அல்லாஹு ஒரு நிமிஷம் போஷா இல்ல இந்த சஹாபி சில நாட்கள் ஒரு மாசமும் இல்ல சில நாட்கள் தான் இந்த துவா ஓதினாங்க திரும்பி வந்து சொன்னாங்க யாரும் சொல் அல்ல அல்ல கடனை முடிச்சது மட்டுமல்ல முழு மஹல்ல சதக்கா தர்மம் குடுக்க கூடிய அளவுக்கு வசதியும் தந்துட்டாங்க வசதியும் தந்துச்சா வச்சு ஒரு மாசமும் போகல அது எப்படி அது வர மசீதோட தொடர்பு எல்லா சஹாபாக்களும் மசீதோட தொடர்பு வச்சாங்க அல்லாஹா நபி அலையு வசல்லம் அல்லாஹாக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே தாய்மார்களே ஆஹ முக்கியமான ஒரு விஷயம்தான் தொடர்பு வைக்கிறது இந்த தொடர்பு எப்ப துண்டிச்சு பேசிடுமோ அல்லாஹுடைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்க இந்த உதவிகள் எங்களுக்கு கிடைக்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே தாய்மார்களே ஆஹ முக்கியம் என்ன தாய்மார்களும் அவங்களோட வீடுகள்ல அமல்களை சேரத்துக்கு ஆரம்பிக்கிறதாக முதலாவது விஷயங்களை பேணுதலாக கேளுங்க எப்ப இந்த விஷயங்கள்ல நாங்க பொதுபோக்காக இருப்போமோ நிச்சயமாக அல்லாமுடைய உதவி நினைக்கிறேன் குறிப்பாக பெண்கள் ஏன் எப்ப ஒரு வீட்டுல அமலுடைய சூழல் இல்லாம பேசணுமா தமிழ்டைய ஒரு சூழல் சாஜத்துடைய சூல்கள் இல்ல ஸ்டாலின் உடைய ஹல்காசல் இல்ல குரானுடைய மஜ்ரிஸ்கள் இல்ல விருடைய பெண்கள் கிட்ட ஒரு பக்குவம் இல்ல டிவியில டைம் போகுது ரேடியோல டைம் போகுது சும்ம பேச்சுகள்ல டைம் போகுது தனியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் கவலைக்குரிய விஷயம் என்ன மசிதுக்கு வந்தும் எங்களுக்கு ஒரு பேணிகள் பக்குவம் என்றது இல்லாம போச்சு என்றா மசீதுலே துனியாவுடைய பேச்சை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றா உதவிகள் எனவே வாழ்க்கையை மாத்திரி ஆக முக்கியம் எது சாட்டின் வாழ்க்கையை மாத்த இல்லையோ அது ஒரு சாட்டின் அல்லாஹுடைய உதவி நிச்சயமா எங்களுக்கு வராது என்னட வாழ்க்கையில அமல் விவாதத்தெல்லாம் உண்டாகிறது ஆக முக்கியம் மசித்களோட தொடக்க வைக்கிறது ஆக முக்கியம் அமல்களோட தொடக்க வைக்கிறது ஆக முக்கியம் விக்கிர்களோட தொடர்பு வைக்கிறது ஆக முக்கியம் எங்களுக்கு துனியாவுடைய மஹ்பத் குறைஞ்சி ஆசராவுடைய மஹ்பத் உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு வாழல் ஆகணும் நண்பர்களே எனவே இன்றைய முசாக்கரா நோக்கம் இன்றைக்கு பயானுடைய நோக்கமே என்னன்னா நாங்க நீங்க பயசூல் ஜக்காத்தால் உதவிகள் எடுக்கிறோம் தான் பயசூர் ஜக்காத்தால் உதவிகள் தான் ஆனா பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கு அதுக்கு காரணம் என்னன்றா எங்களுக்கு அல்லாஹோட தொடர்ச்சியு சில நேரங்களில் படிச்சு குடிச்ச துவாக்கள் இருக்குது அவங்களை அந்த பசுல இருந்து ஏழ்ம தனத்திலிருந்து இல்லாம அடுத்தவங்களுக்கு குடுக்க கூடிய லெவலுக்குண்டாங்க சாக்கல ஓதி ஓதி எந்த அளவுக்கு இருந்தாங்க உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நிலைமையில் அந்த சஹாபாக்கல் எங்களுக்கு அப்படி செல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்குதா சஹாபாக்கள் வானம் சொல்லுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஹக்கீம் ரபி அல்லாஹு அண்ட் ஒரு சஹாதி ஹக்கீம் அவர் இஸ்லாசலே மக்களுடைய வெற்றி காலத்துல தான் அதுக்குப் புறம் கொஞ்ச நாட்கள்ல சுனையென்ற ஒரு யுத்தம் நடக்குது அதுல அல்லாஹ் பெரியமத் சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு நபிசல்லு கிட்ட வந்து கேட்கறாங்க ரனிமத்தால என்ன சார் தாங்களே நபிசல்லாஹு செல்லவங்க கொடுத்தான் மருவ கேட்டா மருவ கொடுத்தா மருவ கேட்டான் மருவ கொடுத்தா எந்த அளவுக்கு கொடுத்தாங்க நூறு ஒத்தகங்கள் கொடுத்தான் நபிசலாஹு நூறு ஒட்டகம் கிட கொடுத்த கொடுத்து இது எதாவது நரிமச்சால கொடுத்தாங்க பணத்தை கொடுத்த வஸ்துக்களை கொடுத்த நெரிசலாக செல்லுமாங்க சகாபாக்களுக்கு கொடுத்த நசீகத்தை உபதேசத்தை பாருங்க சொன்னாங்க வெற்றி கொள்ளுமோ உனக்கு இப்ப நூறு ஒட்டகம் கிடைச்சிருக்குது பைக்குள் மாலால கண்டு கிடைச்சிருக்குது உங்களுக்கு சொன்னாங்க இந்த துனியாவுடைய பொருட்கள் இருக்கிறதே இது எல்லாம் பசுமையானது இனிமையானது பாத்திரத்துக்கு இன்பம் மாதிரி இருக்கு யாரு இந்த வசக்கள் எடுக்கக்கூடிய நேரத்துல சீமான் தனத்தோடு எடுப்பாங்களோ நான் எடுத்து எல்லாம் மல்லடை பாத்திர செலவரிப்பான் இந்தியில எடுப்பாங்களோ சீமான் தனத்தோட பேராசையோட இல்ல அவங்களுக்கு இந்த படத்துல அல்ல மாட்டான் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே இத பெண்ணுடனே ஹக்கீம் ரபி அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க அல்லா மீது ஆணையாக செல்றன் ஒண்ணும் கேக்கமா சொன்னாங்க சகோதரர்களே நண்பர்களே சொன்ன வார்த்தைய செஞ்சிகாட்டினார் உங்களுக்கும் ஒரு பங்குது ரவி அல்லாஹுட ஆட்சி காலம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களோட பங்கு எடுத்துட்டு போங்க கடைசிக்கு உமரவங்க எல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க மகால வாசிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்கல்ல நான் ஹக்கீம கூப்பிட்டு அவர பங்க கொடுக்க பாக்குறேன் பைசூல் மாலாலை நான் அவரை எடுக்கிறாரு இல்ல என்னைய கூட்டம் சொல்லுவா நல்லா மவுத் எடுக்கவும் இல்ல கேட்கவும் கன்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே துவா கொண்டு அல்லாவோட தொடர்ந்து வச்சுக்கொண்ட தேவை கிடைக்கும் எனக்கு பைசுல் ஜக்காத் அல்லாவோட தொடர்ந்து இருக்குது கன்னியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த அளவு தொடர்ச்சாக்களுக்கு அல்லாஹோட இந்த மாதிரி மக்களாக நாங்க மாறோம் அல்லோட தொடர்ச்சு வைக்கணும் அல்லாவோட தொடர்க்கும் மக்களாக மாறணும் இல்ல எனக்கு பயசுல் ஜகாஸ் இல்லாட்டி அல்லா என்னோட இருக்கிறான் எந்த தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி அல்லாவுடைய உதவிகளை நேரடியாக எடுக்க கூடிய மக்களா நபியோ அந்த நிசாமுக்கு கடைசியா சென்னியா சென்ன தெரியுமா அது அது எது கை ரொம் மீனி சுப்லா மேல உள்ள கை கீழ உள்ள கையை விட சிறந்தது கொடுக்கற கை எடுக்கிற கையை விட சிறந்தது அதோட முடிவு செஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் கேட்கவும் மாட்டேன் தந்தாலும் எடுக்க மாட்டேன் நண்பர்களே நான் என்ன செல்ல காலத்திலேயும் உமர் ரபி அல்லாஹில காலத்திலையும் பெரிய பெரிய கவர்னர் மார்கள் கவர்னர் அவர்தான் ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அவர்தான் நடக்கிறவர் ஒரு கதம் எடுக்க மாட்டார் இவர் செல்லக்கூடிய டாம்ல ஹிமஸ் என்று செல்லக்கூடிய பெரிய ஏரியால இவர் தான் கவர்னர் அந்த ஹிமஸ்ல உள்ள மக்கள் எல்லாமே பணக்கார பெரிய பணக்கார ஒரு நாள் மதீனாக்கு கூப்பிடுறான் இவர் ஷாம்ல சிரியால இருந்து மதீனாக்கு நடந்து வாராரு எப்படி நடந்து எவ்வளவு தூரம் எத்தனை மாசம் பேசிடு வாகனம் இல்லை அவர்தான் பிரசிடன்ட் அந்த ஏரியா அவருக்கு வாகனம் இல்லை அந்த ஊர் மக்கள் எல்லாமே பெரிய வசதி இல்லவங்க இவர்தான் அவங்களுக்கு தலைவர் இவருக்கு வேண்டிய அளவு சம்பளம் எடுக்கலாம் பேசுல் மாலா வணக்கம் கண்ணியத்து நடந்து வாராங்க உள்ள மக்கள் இவ்வளவு மோசமான மக்களா அவனோட அமீருக்கு ஒரு வாகனம் தரையில சொன்ன ஊர் மக்களுக்கு பேசி பேசி அதுக்கு அனுப்புறான் இருந்து ஒரு கூட்டம் கொண்டு வரும் கேட்டாங்க ஹிமஸ்ட்டு மக்கள் எல்லாம் வசதியா இருக்கிறாங்க மசாங்களும் குரூப் ஒன்று வந்த நேரத்துல அவங்களோட நம்பிக்கையான அமைப்பு உமர் ரபி அல்லாஹ் பேசி சொன்னாங்க ஹிமஸ்ல உள்ள சுப்பராக்கள் மிஸ்டீன்களா இப்ப நாங்க பேர் லிஸ்ட் கேட்குறோம் இந்த பேர் பார்த்து உமர்த்து கொண்டு போக போல நடுவுல சரி ஆமீர் என்ற பெயர் ஒரு சரி ஆமிரியாரு அமீர் அவரும் அவரும் போல ஒரு ஏல எங்க ஹெமஸ்ல இல்லைன்னு எங்க ஊர்லேயே இல்ல அவங்க உமர் ரவி அல்லாஹும் அழந்துட்டாங்க அது இவ்ளோ நான் கூப்பிட்டு விசாரிச்சு ஒரு கலசம் ஒன்றும் கடைசிக்கு என்ன செஞ்சாங்க அவரோட அமீர சந்திக்க நாங்க மதியம் பெரிய சாப்டர் மனைவி ஓடி வந்து கேட்கறாங்க அல்லது அபீருல் உமர் வசாத் ஆகிட்டாரா நாங்க அதை விட பெரிய ஒரு முசீபத் கிட்டாங்க என்ன உமர் ரபிகல்ல அங்கு இருந்த பைசுல் மால்ல இருந்து எனக்கு ஆயுதம் பொத்தாசி கல்வி அனுப்பி இருக்கிறார் இது அவர் மவுத்தா போறதை விட விரோதிகள் எங்களுக்கு தாக்கம் செய்ததை பெரிய முசீபத்தாக நான் மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க உண்மை கிடைச்சது வாயை கொண்டு எடுக்கிறதானே நான் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் கொஞ்சம் ஏனா இருந்ததுக்கு பிரச்சனை இல்ல ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவர்தான் பங்குன்றவர் அவரதால் எடுக்கிறதுக்கு தயாரி அவரதால் எடுக்கிறதுக்கு தயாரி எனவே கண்ணியக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்களும் அமல் உள்ள இபாதத்துள்ள அல்லஹோட தொடர்புள்ள மசீதோட குறிப்பாக தொடர்புள்ள மசீதுல எவ்வளவு ப்ரோக்ராம்கள் நடக்குது இங்க கிளாஸஸ் நடக்குது இங்க பாருங்க மதரசா ஒன்றே நடக்கிறான் விஷயம் புரல்ல இருந்து ரெண்டே ரெண்டு மாணவர்கள் மத்தப்பெண்ணு செல்லக்கூடிய பள்ளிக்கூடம் நடக்குது நாங்க சின்ன பேரு பிள்ளையில அனுப்புறோம் மஸ்தீத்ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் தரா அமல் நடக்கும் ஒவ்வொரு லேடிஸ்க்கு ப்ரோக்ராம் நடக்கும் இந்த மஸ்தீதோட மகல்லவேல நடக்குது நாங்க ஆண்கள் இவ்வளவு நாங்க மட்டும் தொடர்பு வைக்கிறதுக்கு வாரம் ஏனிய ப்ரோக்ராம்களுக்கு தொடர்பு வைக்காம இருக்கிறோம் யோசிங்க நாங்க தொடர்பு வைக்க மாட்டோம் மற்ற எல்லாத்துலேயும் நாங்க தொடர்பு வைப்போம் மத்த எல்லாத்துலையும் நாங்க தொடர்பு வைப்போம் அது மட்டும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அது தேவையில்ல நபி அவங்க படிச்சு தகுந்த துக்கள் இருக்கிறது அதால நாங்க எல்லாம் அடையோம் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த அமைப்புல அல்லாஹோட தொடர்பு உள்ள மக்களாக நாங்க மாறிட்டோம் என்றால் அல்லாஹுட வாழ்க்கையில பல வரக்கள் உண்டாக்குவார் மாற்றங்கள் உண்டாக்குவார் அவனுடைய மகம்பஸ் உண்டாக்குவார் அவனோட உதவிகள் கிடைக்கும் உள்ளத்துல நிச்சயமாக ஒரு நிம்மதியா தருவான் எனவே குறிப்பாக பெண்கள் தனியாசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே குறிப்பாக பெண்கள் அவனோட வீடுகள் அமல்கள் ஆரம்பிக்கிறதா முசல்ல அப்படிதான் அதான் சொல்றேன் முசல்ல போகக்கூடிய பழக்கம் முன்பின் சுன்னத்துக்களை சொல்லக்கூடிய பழக்கம் சஹுக விசருடைய சொலுகாவுடைய சொலுக ஆக முக்கியமான சின்னத்து ான் கேட்கறத்துக்கு யாருமே இல்லையா சாரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் யாருமே விரிச்சி கொண்டு இருக்கிறான் கேளுங்க இந்த நேரத்துல கேளுங்க மக்கள் எல்லாம் தூங்குற நேரமோட தேவைகள் சாரத்துல தயார் லொஹா அந்த நாள் ஆரம்பிக்க கூடிய நேரத்துல யாரும் லொஹா சொல்லுறாங்களோ அந்த நாள் அவருக்கு வரக்கட்டே வரக்கூடாது யோசிச்சு பாருங்க இந்த சுண்ணக்களை நாங்க செய்யாம எங்க பழக்க சொற போகுது முன்பின் சுந்தக்களை சொல்லுறது யாரு காலையில கொஞ்ச நேரம் மாலைல கொஞ்ச நேரம் விக்கிரதல செய்வாங்களோ அல்லாஹா அசல இடவழியுடைய நேரங்களை அல்ல பொறுப்படுக்கிறார் ோ எழுதுகாப்புக்கு எங்கட சேவைகளை பூர்த்தி ஆக்கிறதுக்கு அல்ல நியமிக்கிறான் எது ஞாயிரம் மலாயிட்டாமுது யோசிச்சு பாரு இவ்ளோ எல்லாம் வாக்கள் இருக்குது இது ஒன்றும் மோதிரம் இல்ல நாங்க மட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருந்து எங்க எல்லாம் சந்தோஷப்பட போறேன் எனவே கணியசு புரிய சகோதரர்களே நண்பர்களே அமல்களை கூட்டுங்க வீட்டில தகஜுக்குடைய அமல் சொன்ன மாதிரி அமல் அமல் இமாம் ஜமாக்குடைய அமல் இமாம் பெண்கள் காலையில மாலைருடைய அமல் அமல் அமல் அல்லா ஹாஃபீஸ் அல்ல எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஏழுமெல்லாம் நேரத்தில் அஞ்சு அமல்கள் வச்சுங்கடைய நேரத்தில் அஞ்சு அமல்கள் ரெண்டாவது மூணாவதுங்க இருக்குத முல சொல்றாங்குடைய நேரத்துல குரான பார்த்து ஓதி கிடைக்கக்கூடிய பிரகாசம் இருக்குதே இது வேற எந்த அமல்லும் கிடைக்க மூணாவது உங்களுக்காக வேண்டி டுவா கேளுங்க நாலாவது உங்களுக்காக வேண்டி டுவா கேளுங்க அஞ்சாவது முழு உமத்துக்காக வேண்டி டுவா கேளுங்க இந்த அஞ்சு அமல்களை நீங்க செய்ய அதுக்கப்புறம் பஜிர பெண்கள் வீட்டுல சொல்லுவோம் பஜ்ருக்கு முன்னாள் உங்க ரெண்டாக்க சொல்லுவோம் முழு உலகம் கிடைக்கிறத விட சிறந்தது அடிச்சோம் அதுக்கப்புறம் சொல்லுங்க வரக்காட்டின் நீங்கல்ல இடிங்க பூர்த்தியான அதுக்கப்புறம் நீங்க இருபது நிமிஷங்களுக்கு பின்னால சொல்லுங்க அந்த நாலு பறக்கத்தையும் வரக்கத்து இது ரெண்டுமே நாங்க செய்யாம எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜகாத்திரைய பணத்திலேயும் வறக்கத்தில் எப்பயும் எடுக்கிற கையாக தான் இருக்குது கையாக மாறவே மாட்டோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களை போக்க நாங்க மாத்துறது எங்க அமல்களை அதிகரிக்கிறது அமல்களை எப்ப இந்த அமைப்புல நாங்க வாழுவோமோ நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய தேவைகள் அல்ல மறைவான அமைப்புல எங்களுக்கு பூர்த்தி ஆக்குவார் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு நிம்மதி அல்ல உண்டா உள்ள நிம்மதி நன்றாக வேலைக்கோங்க நிம்மதி உள்ள சில வாரத்துக்காக வேண்டி பணம் இடிக்கணும் என்ற தேவையே இல்ல எவ்வளோ பணக்காரர்கள் வீக்கிறாங்க உள்ள சில நிம்மதி இல்லாத நிலைமையில வீக்கிறாங்க அல்லாஹாக்கு அசில உள்ளத்துல நிம்மதிய சாரத்துக்கு பணம் நிபந்தனை இல்ல சீமான் அமல் தான் நிபந்தனை சீமான் அமல் இதுதான் நிபந்தனை அமலும்ல்ல ஈமானோட அமலோட வாழுவாமலோ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உலகத்தில மனமான வாழ் கேட்டது நிம்மதியான வாழ் கேட்டது நிம்மதியான வாழ் கல்யாத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிம்மதியான வாழ்க்கை கடன் வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை பணம் உள்ள வாழ்க்கை இந்த அமைப்புல நாங்கள் என்னோட வாழ்க்கைய மாத்திக் கொண்டோம் இல்ல நிச்சயமா என்ன அல்லாஹ் நேரடியாக பூர்த்தியாக்குவான் அந்த தரிசிப்லதான் இன்னைக்கு முழு முசாக்கரா முழு பேச்சுடைய நோக்கமே என்ன நாங்க அல்லஹோட தொடர்புள்ள நாங்க மசிதோட தொடர்பு ஜக்காத்துடைய அமைப்புல மாற்றாம மசித்ல என்னென்ன அமல்கள் நடக்குதோ தொழுகளுடைய அமலிருந்து ஜும்மோடைய அமல இருந்து பள்ளிக்கூடம் என்ற அமலில் இருந்து மதரசாவுடைய அமல இருந்து லேடிஸ் புரோக்ராம் என்று அமல் இருந்து எல்லாத்தோட நாங்க தொடர்பு வைக்கிறதோட அல்லாஹோட தொடர்பு மக்களாக நாங்க மாறுறது வாக்கில கேட்கறது அல்லாஹுடைய நியக்கர்களாக மாறி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அப்படி செஞ்சு கொடுவோமா இன்ஷால்லா எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட அமல் செய்ய கூடிய பாக்கிய வழங்குவான